அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முன்னுரக் காவாது தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும் முன்னுரக் காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும் என்று கூட்டி அதே வரிசையில் அந்த துவனியோடு நாம் படித்தால் அது புரிந்துவிடும் முன்னுர காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும் தோன்றி மறையும் இன்பத்தில் திளைத்து பின்வரும் துன்பத்தை நினையாமல் மறந்து வாழ்பவர் பிறகு துன்பம் வந்தபொழுது பல நூறு தடவை நினைத்து வருந்துவார்கள் முக்கியமாக இந்த குரல் எல்லோராலும் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பின்னால் உண்டாகும் நிலையினை மறக்கக்கூடாது அதாவது வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கை அனுபவங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நமக்கும் வாழ்க்கையில் பிற்காலம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இப்போவே நாம் யோசித்து தயாராக இருக்கணும் மனநிலையெல்லாம் பக்குவப்படுத்திக்கணும் பொருளாதார ரீதியாக நம்மளை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர மன ரீதியாக உணர்ச்சி ரீதியாக நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறத நிறைய பேர் செய்கிறதே கிடையாது ஆகையினால் பின்னால் வரக்கூடிய நிலையை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி மறத்தல் என்பது மிகவும் கொடுமையை உண்டாக்கிவிடக்கூடும் இன்பத் துன்பங்களை சமநோக்குடன் கண்டு மகிழ்ச்சியும் வருத்தமும் இல்லாமல் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்து மறதி இல்லாமல் வாழ்பவன்தான் இன்ப வாழ்க்கை வாழ முடியும் என்பதுதான் கருத்து பின்னூறு இறங்கிவிடும் என்பது அவன் மறதியால் வந்த பிழையினை நினைத்து நினைத்து அடிக்கடி வருந்துவான் அவன் மறதியே அவனை வருத்தும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மறதியாவது நிகழ்கால பெருமையில் மனம் ஊன்றிப்போய் வருங்காலத்தையும் முன்னுள்ள நிலையையும் மறந்து வாழ்வதை குறிக்கின்றது திருக்குறளையே இதற்கு இருக்கின்றன நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது குரல் சொல்கிறது அறிவுடைமையில் இது ஏற்கனவே நாம் அறிவு நலம் தலைப்பில் அறிவுடைமைங்கிற அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் பின்னால வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை கூடிய அறிவை உடையவருக்கு அதிர வருகின்ற ஒரு துன்பம் நோய் என்பது இல்லை நோயினால் துன்பம் ல்லைன்னு அர்த்தம் பகவானும் சொல்லுகிறார் விஷயேந்திரிய சம்யோகாத் எத்ததக் மிருதோபமம் விஷமிவ தத் சுகம் ராஜசம் இந்த இந்திரியங்கள் அதாவது பொறிகள் புலனின்பப் பொருட்களில் அதாவது விஷயங்களில் பொருந்துகின்ற காரணத்தினால் ஏற்படும் சுகமானது இன்பமானது தொடக்கத்தில் அமுதம் போல தோன்றி முடிவில் விஷம் போன்று துன்பம் தரும் அது ராஜச இன்பம் என்று கூறப்படும் இந்திய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அரு நரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொழ்தில்லை கண்டேனே திருவாஜகம் கண்டபத்தில் அமைந்திருக்கக்கூடியது பொறிகளின் வயப்பட்டு மயக்கமடைந்து அழிவதற்கே காரணமாகி பல உலகங்களிலும் அலைந்து சென்று கடத்தற்கு அரிய நரகில் விழக்கூடிய எனக்கு உள்ளத்தை தூய்மையாக்கி சிவத்தன்மையை வெளிப்படுத்தி என்னை ஆண்டருளிய முடிவில்லாத ஆனந்தமூர்த்தியை அழகிய தில்லை அம்பலத்தில் திருச்சிற்றம்பலத்தில் கண்டேன் என்று மாணிக்க பாடிய பாடலை நாம் நினைத்து பார்க்கிறோம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று குரட்பாக்களின் வாயிலாக பொச்சாப்பினால் ஏற்படும் துன்பமானது உணர்த்தப்பட்டது இனி பதவுரை பார்க்கலாம் முன்னுற துன்பங்கள் வருவதற்கு முன்பாகவே காவாது சிந்தித்து தன்னை பாதுகாத்து கொள்ளாமல் இழுக்கியான் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பவன் பின் பிறகு ஊறு துன்பம் வந்த காலத்தில் பாதுகாத்து கொள்ள முடியாமல் பின்பிழை தன் கவனக்குறைபாட்டை எண்ணி எண்ணி இறங்கிவிடும் வருத்தமடைவான் துன்பங்கள் வருவதற்கு முன்பாகவே சிந்தித்து தன்னை பாதுகாத்து கொள்ளாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பவன் பிறகு துன்பம் வந்த காலத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாமல் தன்னுடைய கவனக்குறைபாட்டை எண்ணி எண்ணி வருத்தமடைவான் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற குரலையும் கூட நாம் இணைத்து சிந்தித்து பார்க்கலாம்